அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என வகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் மேலே சொல்லப்பட்ட வழிகளிலும் பிற வழிகளிலும் நன்கு ஆராய்ந்து தெளிந்த பின்னரும் செயல் செய்யும் காலத்தில் செயலின் தன்மையால் மாறும் தன்மையுடையவர்கள் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் என்னைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் அன்புடையவராக இருக்கலாம் அறிவுள்ளவராகவும் ஆசையில்லாதவராகவும் கூட இருக்கலாம் ஆனால் செயல் செய்கிற போது அவர் மனம் தடுமாறிவிடலாம் எனவே செயல் நடக்கும் காலத்திலும் கூட ஆளுகிறவன் செய்கிறவனை கவனித்து கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் குற்றம் நிகழாவண்ணம் தடுக்கலாம் நடைமுறை வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனையை இந்த குரல் படம் பிடித்து காட்டுகிறது நேர்மையானவர் திறமைசாலி என்று நாம் ஒருவரை நம்பி செயலை ஒப்படைத்தால் சில காலம் கழித்து அவர் வேறு மாதிரியாக நடந்து கொள்வதை பலரும் அனுபவத்தில் காண்கிறோம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த குரட்பா நமக்கு நன்றாக உணர்த்துகிறது வடிவேலு செட்டியார் அவர்கள் கிவாஜா அவர்கள் போன்ற உரையாசிரியர்கள் இந்த குரட்பாவிற்கு ஜீவக சிந்தாமணியிலிருந்து கட்டியங்காரனை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள் கட்டியங்காரன் என்பவன் ஜீவகனின் தந்தையான சச்சந்தனது மந்திரிகளுள் ஒருவன் இவன் சச்சந்தன் தனது மனைவி விஜயையிடம் மிகுந்த காதல் கொண்டு அரசாட்சியை கவனியாமல் போகம் அனுபவித்து கொண்டிருந்த பொழுது அவனை கொன்றுவிட்டு அரசாட்சியை கவர்ந்து கொண்டான் என்பது கதை இனி பதவரை பார்க்கலாம் எனைவகையால் அனைத்து வழிமுறைகளாலும் தேரியக்கண்ணும் ஆராய்ந்து தெளிந்து பொறுப்புகளை வழங்கினாலும் வினைவகையான் செயல் புரியும் பொழுது வேறாகும் மாறிவிடுகின்ற மாந்தர் மனிதர் பலர் பலராவர் அனைத்து வழிமுறைகளால் ஆராய்ந்து தெளிந்து பொறுப்புகளை வழங்கினாலும் கூட செயல் புரியும் பொழுது மாறிவிடுகின்ற மனிதர் பலர் இருக்கிறார்கள் இத்தகையவர்களை தவிர்க்க வேண்டும் என்பது கருத்து அல்லது இடைவிடாது கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது வேறாகும் மாந்தர் பலர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்